வணக்கம் நட்டினியின் ஆயிரத்தி இருநூற்றி செய்தி சேவை அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி புரட்டாசி மாதம் பதினேழாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் நாகை புதிய பேருந்து நிலையம் அருகே காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கழுத்தில் தூக்கு கயிற்றை மாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு பணக்காரர்களின் வீட்டிலும் பழங்கால சிலைகள் இருப்பதாகவும் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி இன்னும் பதினைந்து நாட்களில் சிலைகளை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் இல்லை என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஐஜி பொன் மாணிக்கவேல் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார் மகாத்மா காந்தியின் பிறந்தநாளையொட்டி கன்னியாகுமரி காந்தி மண்டபத்தில் அவரது அஸ்தி வைக்கப்பட்ட இடத்தில் விழுந்த அதிசய சூரிய ஒளியை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர் சபரிமலையில் பெண்களை அனுமதிப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மறு சீராய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் பன்முகத்தன்மையின் தூண் போன்று இந்தியா விளங்குவதாக டெல்லி வந்துள்ள ஐநா பொதுச் ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார் டெல்லியில் இன்று நடைபெறும் விழாவில் ஐநா பொதுச் செயலாளர் குட்ரஸ் பிரதமர் நரேந்திர மோடிக்கு சாம்பியன் ஆப் த அர்த் என்ற சுற்றுச்சூழல் விருதினை வழங்கி கௌரவிக்கிறார் சபரிமலையில் பெண்களுக்கென தனி வரிசை அமைக்கப்படாது என கேரள அரசு தெரிவித்துள்ளது இந்திய கப்பல் படை சார்பில் திர் சுஜாதா மற்றும் சர்துல் ஆகிய மூன்று கப்பல்கள் மூலமாக இந்தோனேஷியாவுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது காஷ்மீர் பிரிவினைவாத இயக்கத் தலைவர் யாசின் மார்லிங் கைது செய்யப்பட்டுள்ளார் டெல்லி எல்லைக்குள் நுழைந்து போராட முயன்ற உத்தரப்பிரதேசம் ஹரியானா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகளை காவல்துறையினர் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டு கலைத்தனர் அயல்நாட்டுச் செய்திகள் புற்றுநோய்க்கு நவீன சிகிச்சை முறையை கண்டுபிடித்தமைக்காக அமெரிக்காவைச் சேர்ந்த பேராசிரியர் ஜேம்ஸ் பி அலிசன் மற்றும் ஜப்பானைச் சேர்ந்த டசுகு ஹோன்ஜோ ஆகிய மருத்துவர்களுக்கு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேசியாவின் சும்பா தீவில் மீண்டும் இரண்டு முறை சக்தி நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது சீனாவின் மத்திய பெய்ஜிங் நகரில் உள்ள சாவோயாங் பூங்காவில் காந்தி ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஆப்கானிஸ்தானில் தேர்தல் பிரச்சார பேரணி மீது பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலை படை தாக்குதலில் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் திபெத்தின் கொலை செய்ய முயன்ற வழக்கில் தலைமறைவாக இருந்த ஆறு பேர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்தோனேஷியாவில் நிலநடுக்கத்தை பயன்படுத்தி ஆயிரத்தி இருநூறு சிறை கைதிகள் சிறையிலிருந்து தப்பித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைய அமெரிக்க தமிழர்கள் ஒரு கோடி நிதி உதவி அளித்துள்ளனர் இலங்கையில் தமிழர்கள் என்று ஒரு இனம் வாழ்ந்ததற்கான அறிகுறிகள் கூட இல்லாத வகையில் வரலாறு மாற்றி எழுதப்படுவதாக வடமாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார் வணிகச் செய்திகள் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் மொபைல் தயாரிப்புக்கு பயன்படும் இயந்திர பாகங்கள் மீதான அடிப்படை சுங்க வரியை மத்திய அரசு நீக்கியுள்ளது அமேசான் நிறுவனம் வரும் பத்தாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் என்ற பெயரில் அதிரடி தள்ளுபடி விற்பனையை அறிவித்துள்ளது கார் இருசக்கர வாகனங்கள் வீட்டு வீட்டுக்கடன் ஆகியவற்றுக்கான வட்டி வீதம் உயர்த்தப்பட்டுள்ளது அடுத்து வரும் பண்டிகை சீசனையொட்டி வட்டியை வங்கிகள் உயர்த்தியுள்ளன ஹீரோ மோட்டோ கார்க் நிறுவனம் தனது அனைத்து மாடல் பைக்குகளின் விலையையும் உயர்த்தப் அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ரசிகர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க இந்தியாவில் பகலிரவு டெஸ்ட் போட்டிகளை நடத்த வேண்டும் என முன்னாள் கிரிக்கெட் வீரர் சஞ்சய் மஞ்சிரேகர் வலியுறுத்தியுள்ளார் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் கோவா எஃப்சி அணிகள் இடையே நடைபெற்ற ஐஎஸ்எல் லீக் கால்பந்து ஆட்டம் இரண்டுக்கு இரண்டு என டிராவில் முடிவடைந்தது ஹாக்கி இந்தியா அமைப்பின் புதிய தலைவராக மொகமது முஸ்தாக் அகமத் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் திரைச்செய்திகள் மணி கர்னிகா என்கிற திரைப்படமாக எடுக்கப்பட்டுள்ளது இந்த வாரம் தமிழகத்தில் தொன்னூத்தி ஆறு நோட்டா ராட்சசன் ஆகிய மூன்று படங்கள் வெளியிடப்பட உள்ளன திரைப்படத்தின் நான்காவது மேக்கிங் வீடியோவும் இணையத்தில் வெளியாகி ரசிகர்களிடையே வைரலாகி வருகிறது இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை அஞ்சல் தலை செய்திகள் நித்தம் ஒரு முத்து பொது அறிவு குவியல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் சமையல் சமையல் போன்ற தரமான ஒளிக்கோப்புகளை சேவை மடுக்க டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் நட்டினை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்